सच्चिदा विश्वत्पत्ति हेतव तापत्रय विनाशा श्रीकृष्णा वयम नुम श्रििया विभूतन विद्यगन ऊपे बल्न कर्मण जातस्मेनाध धीय सहेस्रा சோவமன்யந்திஹரி பிரியான் ஹலாஹ்சமசர் மேலும் ஈஸ்வர பக்தி இல்லாம கர்மகாண்டத்தை அனுஷ்டிக்கக்கூடியவர்களை நிந்தன பண்ணி பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீயாக விபூத்தியாக அபிஜனேன வித்யையா தியாகேன ரூபேண பலேன கர்மணா ஜத்தமைய அந்ததியா கலாகா ஹரி பிரியான் சதா சஹேஸ்வரான் அவமன்யந்தி அவர்களெல்லாம் ஒன்னொன்னா சொல்ற ஸ்ரீயாக ஸ்ரீயாகனா பணம் நிறைய இருக்கு தனசம்பத்து இருக்கு விபூத்தியா நிறைய ஆழ்பலம் ஐஸ்வர்யங்கள்லாம் நிறைய இருக்கு அபிஜனேன நல்ல குலத்துல பிறந்தோங்கிற அபிமானம் வித்தியையா வேதங்கள்லாம் படிச்சிருக்கோங்கிற அபிமானம் தியாகேன நிறைய தானங்கள்லாம் பண்ற அபிமானம் ரூபேன பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கிற அபிமானம் பலேன சரீரத்துல பலம் இருக்கிறதுனாலும் கர்மனா நிறைய யாகாதி கர்மங்கள்லாம் பண்ணி இருக்கிறதுனாலும் ஜாத்தஸ்மயேன உண்டான கர்வம் அதனால ஏற்பட்ட கர்வத்தினால அந்ததியா அறிவிழந்து போய் கலாகா துஷ்டர்களாக இருந்து கொண்டு ஹரி பிரியான் சதகா ஹரியனிடத்துல பேரன்பு செலுத்தக்கூடிய சாதுஜனங்களை பக்தர்களை ஈஸ்வரான்சக அவமன்யந்தி அவர்கள் பூஜை பண்ற கடவுளோட சேர்த்து அபமானம் படுத்துகிறார்கள் நீ ஆச்சு உங்க பகவான் ஆச்சு உங்க பக்தியாச்சு அப்படின்னு எல்லாம் சொல்ற அளவுல அவர்கள் அபமானப்படுத்துகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிற அப்படி இருக்க கூடாதுன்னு அர்த்தம் இத்தனை சம்பத் இருந்தாலும் ஈஸ்வர பக்தி முக்கியம் ஈஸ்வர பக்தி இருந்தாத்தான் இதுக்கெல்லாம் மகிமை இல்லைன்னா இலக்கம் போடாத பூஜ்ஜியங்களுக்கு சமானம் என்பது கருத்து ஸ்ரீயாவிபூத்தியாபிஜனேன வித்யா தியாகேன ரூபேண பலேன கர்மணா ஜாத்தஸ்மயேன அந்த தியேஸ்வரான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக